கல்வியும் கம்யூனிஸ்டுகளும் தோழர் ஜி செல்வா கஸ்தூரி ரங்கன் குழு பரிந்துரைத்துள்ள தேசிய கல்விக் கொள்கை வரைவு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய மக்களிடையே பெரும் விவாதப்பொருளாக மாறியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வரைவு அறிக்கை குறித்து மிக விரிவாக விவாதித்து விமர்சனபூர்வமாக நீண்ட குறிப்பொன்றை மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு அனுப்பியுள்ளது இந்த வரைவு அறிக்கையை முழுமையாக நிராகரிக்க வேண்டுமென சுட்டிக்காட்டியுள்ளது இந்த கருத்துக்கு ஆதரவாக இந்திய மக்களை அணி திரட்டும் முயற்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டு வருகிறது இந்த சூழலில் தேசிய கல்விக் கொள்கை வரைவுக்கு ஆதரவாக பேசியும் எழுதியும் வரும் சிலர் எதிர்கட்சிகள் என்றாலே ஆளுங்கட்சியின் கொள்கையை எதிர்ப்பதுதானே நடைமுறை என குறுகிய பார்வையோடும் இன்னும் ஒருபடி மேலே சென்று கம்யூனிஸ்டுகளுக்கு கல்வி குறித்து என்ன பார்வை உள்ளது எனவும் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த கேள்விகளுக்கு முகம் கொடுத்து விவாதிப்பதன் மூலம் கல்வி குறித்த கம்யூனிஸ்ட்களின் பார்வையை இக்கட்டுரை எடுத்துரைக்க முயல்கிறது தீர்க்கமான பார்வை கல்வியின் மீது சமூகம் ஏற்படுத்தும் தாக்கத்தை கம்யூனிஸ்டுகள் புதிதாக கண்டுபிடிக்கவில்லை அதனுடைய தன்மையை மட்டுமே மாற்றுகிறார்கள் என ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டிலேயே கம்யூனிஸ்டுகளின் அடிப்படை பார்வையை மார்க்சும் ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் பிரகடம் செய்துவிட்டனர் குழந்தைகளை வணிக பொருள்களாக உழைப்பு கருவிகளாக மாற்றிவிட்டு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு குறித்து பேசும் பேச்சுக்கள் எல்லாம் அறுவறுக்கத்தக்கதாக மாறிவிட்டதாக கம்யூனிஸ்ட் அறிக்கை குறிப்பிட்டது இன்றைக்கும் பொருத்தமானது பொருளாதார சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முழுமையாக வளர்ச்சி பெற்ற மனிதர்களை வளர்த்தெடுக்க கல்வியும் உற்பத்தி உழைப்பும் திட்டமிட்டு இணைக்கப்பட்ட பல் தொழில்நுட்ப கல்வியை அடிப்படையாக கொண்டு கல்வி அமைப்பு உருவாக்க வேண்டுமென கூறியதுடன் சோசியலிச சோவியத் யூனியனில் அதை வளர்த்தெடுத்தும் காண்பித்தார் மாமேதை லெனின் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்தியா பெற்றிருந்த கல்வி அறிவை விட மிகவும் பின்தங்கியிருந்த சீனா தோழர் மாவோ தலைமையில் புரட்சிக்கு பின் கல்வித்துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறிப்பிடத்தக்கவை இன்று உலகத்தின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களை அதிகமாக கொண்ட நாடுகளின் வரிசையில் சீனா இரண்டாவது இடத்தில் உள்ளது உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் வேளாண்மை வணிக மேலாண்மை என அனைத்து துறைகளிலும் சீனா இன்று ஆதிக்கம் செலுத்துவதற்கு அது கல்வித்துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் முக்கிய காரணமாகும் சுருங்க சொன்னால் கம்யூனிஸ்டுகளுக்கு கல்வி குறித்த தீர்க்கமான பார்வை உண்டு முதலாளித்துவ சமூக கட்டமைக்கும் சமூக கட்டமைப்புக்கு மாறாக சமமான தரமான கல்வியை அனைவருக்கும் அளிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு கம்யூனிஸ்டுகள் செயலாற்றி வருகின்றனர் அவ்வாறே தற்போதுள்ள முதலாளித்துவ சமூகங்களில் வழங்கப்படும் கல்வி முறை குறித்து கூர்மையான விமர்சன விழிப்புணர்வோடு உழைக்கும் மக்களை வளர்த்தெடுப்பதிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கவனம் செலுத்தி வருகின்றன விடுதலைக்கு முன் இந்திய கல்வி ஐரோப்பியர்கள் இந்தியாவை வெற்றி முந்தைய இந்திய சமூக நிலை குறித்து தோழர் இஎம்எஸ் கீழ்கண்டவாறு வரையறுக்கிறார் வருண சாதிய அமைப்பு முறை உருவானவுடன் அதை பராமரிக்கவும் நியாயப்படுத்தவும் உதவும் வகையில் சுரண்டல் அமைப்பு முறையை சுற்றி ஒரு தனியான சமய சித்தாந்த தத்துவார்த்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அடிமை சுரண்டல் முறைக்கு பொருத்தமான சமய தத்துவார்த்த கட்டமைப்பிலிருந்து வேறுபட்ட ஒரு கட்டமைப்பு இந்தியாவில் அமைக்கப்பட்டது இதுதான் இந்து மதம் இந்து தத்துவம் இந்து கலாச்சாரம் என்ற வடிவத்தில் தோன்றியது இதையே இந்து வகுப்புவாதிகள் புனிதமான இந்திய கலாச்சாரம் அழைக்கின்றனர் என்றார் இந்த பண்பாட்டில் உழைக்கும் மக்களுக்கு அதாவது சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் கல்வி முழுமையாக மறுக்கப்பட்டது சூத்திரர்களுக்கு கடவுள் விடுத்துள்ள ஒரே வேளை பிராமணர் சத்திரியர் வைசியர் ஆகிய மூன்று பிரிவினருக்கும் பணிவோடு ஊழியம் செய்வதே என்கிறது மனுஸ்மிருதி பிறப்பின் அடிப்படையில் நால் வர்ணங்களாக பிரித்த சூத்திரர் நிலை கிட்டத்தட்ட அடிமை நிலையாக இருந்தது இந்த நாள் வர்ணத்துக்கு அப்பாற்பட்ட தலித் மக்களின் நிலையோ முற்றிலும் அடிமை நிலைதான் இந்த இளநிலைக்கு எதிராக சமூக சீர்திருத்த போராளிகள் தொடுத்த இடைவிடாத சித்தாந்த அறப்போராட்டங்கள் வாயிலாகவே ஒடுக்கப்பட்ட பிரிவினர் கல்வி வாசனையை நுகர முடிந்தது இவர்களின் குரலுக்கு செவி போல் நடித்து கொண்டே வெள்ளை ஏகாதிபத்தியம் வேரில் வெண்ணீரை ஊற்றும் வேலையை செய்தது கல்வித்துறையில் சதியாட்டம் ஆட ஆரம்பித்தது இந்தியாவில் தாய்மொழி கல்விக்கு மாற்றாக ஆங்கில வழிக் கல்வியை திணித்தது ஆயிரத்தி சாசனம் எண்ணத்திலும் அறிவாற்றலிலும் ஆங்கிலேய அடிமைகளை உருவாக்க என்றுது மெக்காலை கல்விக் கொள்கை இதற்கு ஏற்றாற்போன்று போதனா முறையை உருவாக்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு சார்லஸ் வுட் நடவடிக்கை தேர்வுகளை கண்டுபிடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் கமிஷன் இத்தகைய பரிந்துரையுடன் நவீன இந்திய கல்வி முறை கட்டமைக்கப்பட்டது மாற்றாக கல்வியின் உள்ளடக்கம் பயிற்று மொழியை குறித்தெல்லாம் விடுதலைப் போரில் பங்கெடுத்த தேசிய தலைவர்கள் காரர்கள் கம்யூனிஸ்டுகள் கூர்மையான கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர் ஒரு சில இடங்களில் அதை பரிசோதனையாகவே செய்து காட்டவும் என்றனர் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே தொடங்கி தாகூர் காந்தி பெரியார் அம்பேத்கர் சிங்காரவேலர் உள்ளிட்ட பலர் கல்வித்தளத்தில் ஆற்றிய பங்கு குறிப்பிடத்தக்கது வெள்ள ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வெகுண்டெழுந்த மக்களின் உணர்வுகளையும் தேசத்தலைவர்களின் கனவுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இயற்றப்பட்டது அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த பத்து ஆண்டுகளுக்குள் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களது பதினான்காவது வயது முடியும் வரை இலவச கட்டாய கல்வி தர அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுக்க வேண்டுமென அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தியது ஆனால் அதை நிறைவேற்ற ஒரு சட்டம் வருவதற்கே விடுதலை அடைந்த இந்தியாவில் சுமார் அறுபது ஆண்டுகாலம் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது விடுதலை இந்தியாவில் கல்வி விடுதலைக்கு பிந்தைய ஆரம்ப ஆண்டுகளில் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து நியாயமான உதவி பெற இயலாததால் இந்திய பெருமுதலாளி வர்க்கம் சோவியத் யூனியனிடம் உதவி கோரியது முதலாளித்துவத்தை வளர்க்க அரசு வழிநடத்தும் முதலாளித்துவ பாதையை முதலாளிகள் தேர்ந்து கொண்டனர் ஏகாதிபத்தியம் சோசலிசம் என்ற இரண்டு முகாம்களையும் பேரம் பேசுவதற்கு பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நிலையை உருவாக்கி கொண்டனர் திட்டமிட்ட பொருளாதாரம் முதலாளித்துவ பாதையில் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்பட்டது இதற்கு உகந்த பாதையில் திட்டமிட கல்வித்துறையில் பல்கலைக்கழக கல்வி குறித்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி குறித்து லட்சுமணசாமி ஆகியோர் தலைமையில் இரண்டு குழுக்களை நேரு அரசு அமைப்பித்தது தொடர்ந்து கல்வியில் நவீன மயமாக்கலை முன்மொழிவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அப்போதைய பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் டாக்டர் டி எஸ் கோத்தாரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு இரண்டு ஆண்டுகள் பனிரெண்டு உண்மை அறியும் குழுக்கள் ஏழு செயலமைப்பு குழுக்கள் என இயங்கி ஒன்பதாயிரம் பேரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து 24.00 நானூறு பக்க அறிக்கையை ஆயிரத்தி ஜூன் இருபத்தி அன்று சமர்ப்பித்தது இதுவே கோத்தாரி கல்விக்குழு என அழைக்கப்படுகிறது இந்த குழுவின் பரிந்துரையின் பேரிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது ஆட்சியில் அதிகார வர்க்கத்தினர் கோத்தாரி கல்விக்குழுவின் பரிந்துரைகளை சமச்சீர் கல்வி அருகாமை பள்ளிகள் கல்விக்கு ஜிடிபியில் ஆறு சதவீதத்தை ஒதுக்கீடு செய்தல் போன்ற பரிந்துரைகளுக்கு மாற்றாக தங்களுக்கு உகந்த மும்மொழிக் கொள்கை தனித்தொகுதி மையங்கள் பல்கலைக்கழக நிர்வாக முறைகளை தேவைப்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட ஆலோசனைகளை மட்டுமே ஏற்று செயல்பட ஆரம்பித்தது சுதந்திர இந்தியாவின் தொடக்க ஆண்டுகளில் முதலாளித்துவ வளர்ச்சிக்கு உகந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு ஏற்ற மூலதனம் இல்லாததால் அரசு தலையீட்டை இந்திய பெருமுதலாளிகள் விரும்பினர் எனவே கல்வி விவசாயம் தொழில் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளில் அரசின் மூலதனம் செலவிடப்பட்டது ஆயிரத்தி மத்தியில் இதில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது இந்திய பெருமுதலாளி வர்க்கம் அரசுக்கு என ஒதுக்கப்பட்ட தொழில்களில் பொதுத்துறை நிறுவனங்களை தாங்களே எடுத்துக்கொண்டு அந்நிய மூலதனத்தோடு சேர்ந்து புதிய பகுதியில் விரிவடைய தயாராகியிருந்தது இதற்கு ஏற்றாற்போல் பொருளாதார கொள்கையை கல்விக் கொள்கையை வடித்தெடுக்கும் திட்டம் ராஜீவ் காந்தி காட்சிக் தொடங்கியது கல்வியை வழங்குவது அரசின் கடமை என்பது காலாவதியாகி போன மாற்றப்பட்டது இருவேறு கல்வி கூர்மையாக பிரித்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது உற்பத்தி துறைக்கு மாறாக வணிக சேவை துறைக்கு உகந்ததாக கல்வி அமைப்பு செயல்பட தொடங்கியது இத்தகைய தாராளமைய தனியார் மைய பாதை பெருமுதலாளிகளுக்கு ஏராளமான பலன்களை தந்தது புதிய வர்த்தக நிறுவனங்கள் தோன்றி பெருமுதலாளித்துவ நிறுவனங்களாக விரிவடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இருபத்தி ஏகபோக நிறுவனங்களின் சொத்து ரூபாய் முன்னூற்றி பன்னிரெண்டு புள்ளி அறுபத்தி ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சத்து நானூற்றி கோடியாக அதாவது ஐநூறு மடங்கு உயர்ந்திருந்தது மக்களுக்கு கல்வி கொடுக்கும் கடமையில் இருந்து அரசு விலகிக் கொள்ள வேண்டும் இனி கல்வி என்பது உலக சந்தையின் ஒரு பண்டமாக கருதப்படும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலக வங்கியும் ஐநாவும் இணைந்து நடத்திய எல்லோருக்கும் கல்விக்கான உலக மாநாட்டில் வெளியிடப்பட்ட ஜோமிதியன் பிரகடனம் கூறியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலக வர்த்தக அமைப்பானது கல்வி மருத்துவம் உட்பட அனைத்து சேவைகளும் வாங்க விற்க பொருளை ஈட்டக்கூடிய பொருட்களாக மாற்றியது இதற்கேற்ற வகையில் காட் ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டன இதற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் முழுமையாக அந்நிய மூலதனத்துக்கு திறந்துவிடப்பட்டது இது கல்விக் கொள்கையிலும் பிரதிபலிக்க தொடங்கியது தனியார் பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் பன்னாட்டு உறைவிட பள்ளிகள் போன்றவை புற்றீசல் போல் தொடங்கின வாஜ்பாய் ஆட்சிக் கல்வி கல்வியாளர்களை கொண்டே கல்வி குறித்த ஆய்வு அறிக்கைகள் வந்த இந்திய அரசு முதல் வாஜ்பாய் காலத்தில் இந்திய பெருமுதலாளிகள் அம்பானி பிர்லா தலைமையில் குழு அமைத்து கல்வி சீரமைப்புக்கான ஒரு கொள்கை வரையறையை உருவாக்கியது இக்குழு பெரும் லாபம் தரக்கூடிய சந்தையாக கல்வியை பார்த்தது கல்வி கட்டணத்தை முழுமையாக மாணவரிடமிருந்து வசூலிக்க வேண்டும் உயர்கல்வியை தனியார் மயமாக்கி அதில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க வேண்டுமென அம்பானி பிர்லா அறிக்கை கூறியது கல்வி என்பது எதிலும் பொருந்து கொள்கிற மலிவான அதே நேரத்தில் புதுத்திரங்களையும் புதுமைகளையும் ஏற்றுக்கொள்கிற தொழிலாளர்களை உருவாக்கி தருகிற ஒன்றாக இருக்க வேண்டும் என ஓங்காரமாய்ப் பேசியது மேலும் பல்கலைக்கழக கல்வி நிறுவன வட்டாரங்களில் அரசியல் நடவடிக்கைகளை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் அம்பானி பிர்லா குழு வற்புறுத்தியது அதே வாஜ்பாய் ஆட்சியே பாடப்புத்தகங்களை திட்டமிட்டு இந்து மத அடிப்படைவாத கருத்துக்களை திணித்தது பல்கலைக்கழகங்களில் வேத ஜோதிடம் வேத கணிதம் ஆகியவற்றை பாடத்திட்டங்கள் ஆக்கினர் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அவதூறு கருத்துக்கள் மதவெறியை தூண்டும் சிந்தனை ஓட்டம் பாடப்புத்தகங்களாக மாற்றப்பட்டன கல்வி புலங்களில் ஆய்வு நிறுவனங்களிலிருந்து இடதுசாரி ஆய்வாளர்கள் நீக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி நாலில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பல்வேறு குறைபாடுகளுடன் கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றியது தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு உகந்தார் போன்று கல்வித்துறையில் மாற்றம் கொண்டுவர சாம் பிட்ரோடா தலைமையில் தேசிய அறிவுசார் ஆணையத்தை அரசு உருவாக்கியது மோடி அரசின் மோசடி வித்தை அதிகார வர்க்கத்தின் சுரண்டல் தன்மைக்கு ஏற்றாற் போன்று கல்விக் கொள்கையும் மாற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதன் தொடர்ச்சியாகவே இன்றைய ஆர்எஸ்எஸ் பாஜக தலைமையிலான அரசு வெளியிட்டுள்ள கஸ்தூரிரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் வரைவு இரண்டாயிரத்தி காண வேண்டியுள்ளது பாஜக ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலில் வந்தவுடனேயே அப்போதைய மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைத்தார் இதில் ஒருவர் மட்டுமே கல்வியாளர் இக்குழு இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் தொண்ணூறு பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்தது ஆனால் அவை என்னவானது என யாருக்கும் தெரியாது இதைத் தொடர்ந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்க விஞ்ஞானி கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இரண்டாயிரத்தி ஜூன் 24 அன்று 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது எவ்விதமான வெளிப்படையான காரணங்களையும் அறிவிக்காமல் இந்த குழுவுக்கு 5 முறை கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினைந்து அன்று அன்றைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவேடகரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அதே அறிக்கையை பாஜக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு புதிதாக பொறுப்பேற்ற மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொக்ரியாலிடம் மே இருபத்தி ஒன்பது அன்று இரண்டாவது முறையாக கஸ்தூரிரங்கன் வழங்கியதாக அதிகாரப்பூர்வமான செய்தி வந்தது கஸ்தூரிரங்கன் தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட குழு பற்றி நாடறிந்த கல்வியாளர்கள் கூர்மையாக பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் சந்திரகூரு அக்குழுவில் பணியாற்றிய ஒவ்வொருவர் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்துள்ளார் பதினோரு பேர் கொண்ட குழுவின் அறிக்கை அரசிடம் அறிக்கை ஒன்பது பேர் கொண்ட குழுவாக மாறிவிட்டது இவர்களில் இந்த அறிக்கையை முழுமையாக உருவாக்கி வழித்தடுத்தவர் பெங்களூரை சேர்ந்த எம் கே ஸ்ரீதர் இவர் படிக்கும்போதே ஏபிவிபி அமைப்பின் தேசிய செயலாளராக இருந்தவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை சிதைக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் சிந்தனாவாதி மனுஸ்மிருதி தொடங்கி மெக்காலை கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தியின் புதிய கல்விக் அம்பானி பிர்லா குழு சாம் பிட்ரோடா குழு என இதற்கு முன் அமைக்கப்பட்ட அனைத்து குழுக்களின் ஆலோசனைகளை கலந்து இன்றைய சந்தை பொருளாதாரத்துக்கு உகந்த போன்று ஆர்எஸ்எஸ் ஆய்வகத்தில் செய்த கலவைதான் டாக்டர் கஸ்தூரி ரங்கற் குழுவூர் உருவாக்கிய புதிய கல்விக் கொள்கை இந்திய மரபை பற்றி தெரிந்து கொள்ளவும் புவியியல் பற்றிய அறிவை விரிவுபடுத்தவும் இந்தியர் என்ற பெருமிதம் கொள்ளவும் சுயமதிப்பீடு அதிகரிக்கவும் வழிவகை செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை வரைவு ஆங்காங்கே பேசி அதாவது புராதன பண்பாட்டு பெருமை என்ற பெயரில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பிற்போக்கு பழமைவாத சாதிய கருத்துக்களை கல்வியில் திணிப்பதற்கு திட்டமிட்டு பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார் கஸ்தூரிரங்கன் விமர்சனப் பார்வையை மலுங்கடிக்க கூடிய வகையில் பழைய கல்வி முறையை போற்றி புகழ்ந்து குரு சிஷிய உறவு குறித்தெல்லாம் வரைவு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியவர்கள் ஆலோபனை பாடியிருக்கிறார்கள் பேச வேண்டியதை பேசாதது ஏன் தற்போதைய இந்திய கல்விக் கொள்கை குறித்து ஏராளமான விமர்சனங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன நடைமுறையில் உள்ள கல்வி முறைக்கு மாற்றாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது திட்டத்தில் அனைத்து நிலைகளிலும் விரிவான அறிவியல் கல்வி கிடைக்க பொது கல்வி நிறுவன முறை வளர்க்கப்படும் மேல்நிலை கல்வி வரை இலவச கட்டாய கல்வி வழங்கப்படும் கல்வியில் மதச்சார்பற்ற தன்மை உத்தரவாதப்படுத்தப்படும் உயர்கல்வி தொழிற்கல்வி நவீனப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்படும் முழு அளவிலான ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனங்கள் மூலம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் விரிவான விளையாட்டுக் கொள்கை நிறைவேற்றப்படும் என கூறியுள்ளது ஆனால் பாஜக அரசு சார்பாக முன்மொழியப்பட்டுள்ள வரைவறிக்கையோ தற்போதைய கல்வித்துறையில் நிலவும் பலவீனங்கள் குறித்து எதுவும் பேசாமல் அல்லது பிரச்சனைகளுக்கு ஏன் புதிய தீர்வுகளை முன்மொழிகிறோம் என தர்க்க அடிப்படையில் எதுவுமே பேசவில்லை நீ படிக்கக்கூடாது உனக்கு படிப்பு ஒரு கேடா நீயெல்லாம் மாடு மேயக்குத்தான் லைக்கு இப்படி காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்த வார்த்தைகளை நவீன இந்தியாவில் எப்படி நயமாக சொல்வது என்பதற்கு ஆர்எஸ்எஸ் மூளை அதிகார வர்க்கத்துக்கு வழிகாட்டியுள்ளது எட்டாம் வகுப்பை தாண்டவே 3 பொது தேர்வு அதற்கடுத்து ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எட்டு மாதத்துக்கு ஒரு முறை நாற்பது தாள்களுக்கு தேர்வு இதில் தேர்ச்சி பெற்றாலும் மதிப்பெண் பெற்றாலும் உயர்கல்வி பயிலவோ கல்லூரிக்கு செல்லவோ முடியாது அவ்வாறு செல்வதற்கு தேசிய தகுதி தேர்வு எழுத வேண்டும் இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்தே உயர்கல்விக்கு செல்ல முடியும் இவையெல்லாம் எதிர்கொண்டு கல்லூரிக்கு போய் பிஏ பிகாம் பிஎஸ்சி படித்தாலும் அதற்கு மதிப்பில்லை பிறகு நாடு தழுவிய அளவில் நடத்தப்படும் தகுதி தேர்வில் எடுக்கப்படும் மதிப்பெண்ணை வைத்துதான் எந்த மேற்படிப்பை படிப்பது என்று மதிப்பிடப்படும் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் இதே நிலைதான் டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் அதற்கேற்றால் போன்று நோட்டு புத்தகம் ஆடியோ வீடியோ பயிற்சி வகுப்பு நடத்தி கொள்ளை லாபத்தை சுரண்டுவதற்கு இயலாமல் முட்டு சந்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கு சிக்கெடுத்து சீரெடுத்து சாமர்த்தியமாக வழிகாட்டியிருக்கிறார்கள் சாவார்கர் வீட்டு பிள்ளைகள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் இந்திய மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை இல்லாது ஒழிக்க தரம் என்கிற அஸ்திரத்தை ஏவியுள்ளார் கஸ்தூரிரங்கன் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட உரிமைகள் கூட முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததற்கு யார் காரணம் என்கிற கேள்வியை கஸ்தூரிரங்கன் ஏனோ எழுப்பவில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று தனியார் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு குறித்து வற்புறுத்த இயலாது என வரைவு அறிக்கை பேசுகிறது அரசு புள்ளி விவரங்களே தலித் பழங்குடியின மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வன்முறைகள் அதிகரித்து வருவதை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றன இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட இடங்களில் கூட முழுமையாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இல்லாததை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இத்தகைய சூழலில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவது எந்த விதத்தில் நியாயம் ஒற்றை அதிகாரத்துக்கான ஒற்றையடி பாதை ஆயிரத்தி பிறகு பேசிய பல குழுக்களின் கண்ணோட்டத்துக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கல்விக்குழுவின் அறிக்கை அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்தும் போக்குக்கு முழு முற்றாக வழிகாட்டியுள்ளது தற்போது தொண்ணூற்றி மூணு சதவீத அரசு துறை அதிகாரம் மாநில அரசுகளின் கையில் தான் உள்ளது அதை முற்றாக மையப்படுத்தும் போக்குக்கு உகந்த மாற்றங்களை ஏற்படுத்த பல்வேறு புதிய அமைப்புகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன பிரதமர் தலைமையில் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் கொண்ட ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் உருவாக்குவது என அரசியல் தலையீடு இல்லாத கல்வித்துறையின் சுதந்திரம் குறித்து பெருமை பேசும் இந்த அறிக்கை மறுபுறத்தில் பதினாறு பேர் கொண்ட பிரதமர் தலைமையிலான குழுவுக்கு ஒட்டுமொத்த அதிகாரத்தை தூக்கி கொடுத்துள்ளது நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மானிய குழு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை சிதைக்கும் முயற்சியை கச்சிதமாக வகுத்து கொடுத்துள்ளது கஸ்தூரி ரங்கன் அறிக்கை பல ஆபத்தான விளைவுகளை உருவாக்கும் தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் என்ற மற்றொரு மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகார அமைப்பை உருவாக்கவும் ஆலோசனை வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரானவை இந்த அமைப்புகள் இயந்திர கதியாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும் தனிப்பட்ட ஆராய்ச்சியாளரின் அறிவுத்தாகத்துக்கு போட்டு போட்டுவிடும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி தாய்மொழி கல்வியை தகர்க்க இந்தி மொழியை திணிக்க மும்மொழி கல்வி திட்டத்தை புகுத்த வகைத்தொகை இல்லாமல் வியாக்கியானங்களை பேசியிருக்கிறது வரைவறிக்கை அதுபோல எல்லா மொழிகளுக்கும் அடிப்படை சமஸ்கிருத மொழி என கதைவிட்டுள்ளார் ராக்கெட் நிபுணர் கஸ்தூரி ரங்கன் எங்கும் வணிக மையம் எதிலும் வணிக மையம் உலகத்திலேயே அதிக அளவில் சுமார் முப்பத்தி ஓரு கோடி மாணவர்களை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது இத்தனை மாணவர்கள் உருவானதற்கு தனியார் துறை பங்களிப்பு காரணம் என பலர் விதந்தோதி வருகின்றனர் ஆனால் அது முழு உண்மை அல்ல அரசு கல்வி நிலையங்களின் வாயிலாகவே மாணவர்கள் கல்வி பயில்வதற்கான தளமும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பல்வேறு புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன அதிலும் குறிப்பாக சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய பிரிவினர் கல்வி பயிலும் இடமாக அரசு கல்வி நிலையங்களை இன்றும் விளங்கி வருகின்றனர் கல்வி என்பது சமூக மாற்றத்துக்கான கருவியாக இருப்பதால் சமத்துவமாக கல்வி பெறும் வாய்ப்பை அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவதுதான் அரசின் கடமை என அரசமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் கல்வித்துறையில் வணிக மயம் என்பது சமத்துவ சமூக நீதியை குளி புதைத்துள்ளது இதுவரை இந்திய கல்விக்குழுக்கள் கொடுத்த பரிந்துரைகளை எல்லாம் ஒருபடி தாண்டி தனியார் பள்ளிகளும் தனியார் உயர்கல்வி நிலையங்கள் போன்று தங்கள் விருப்பம் போல் கல்வி கட்டணத்தை நிர்ணயித்து கொள்ளலாம் என முழு அனுமதி அளிக்கிறது இந்த வரைவு மனித மேம்பாட்டு அமைச்சகத்தின் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் பழங்குடி இனத்தினர் ஐந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பதினான்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முப்பத்தி முன்னேறிய வகுப்பினர் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற பெற்று வருவதாக கூறுகிறது இத்தகைய அசமத்துவ நிலை மாற்றுவதற்கு அரசு கல்வி நிலையங்களும் சமூக நீதி கோட்பாடும் மிக அவசியம் ஆனால் சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக இடஒதுக்கீட்டு முறையை ஒழித்து கட்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டத்தினர் குத்திட்டியோடு களமிறங்கியுள்ளனர் இந்திய உழைப்பாளி வர்க்கத்தில் ஏற்படுத்த போகும் மாற்றங்கள் என்னென்ன என்பது குறித்து புதிய கல்விக் கொள்கை கிஞ்சித்தும் சிந்தித்ததாக தெரியவில்லை எவ்வித துறை சார்ந்த அறிவுமின்றி உழைப்பதற்கான சக்தியை மட்டுமே கொண்ட பெரும்பாலான உழைக்கும் கூட்டத்தை உருவாக்கி நவீன இயந்திரங்களின் உதவியோடு மலினமாக உழைப்பு சுரண்டரை நடத்த ஏகாதிபத்திய அமைப்புகளின் சதி திட்டத்துக்கு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வரவேற்பு கொடுத்துள்ளது வரைவு அறிக்கை எல்லா மட்டத்திலும் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் என்பதின் ஊடாக தேர்வுக்கான பயிற்சி மையங்களை தெருவுக்கு தெரு திறந்து வைத்து பெருமுதலாளிகள் கொள்ளை லாபம் ஈட்ட வழிகாட்டியுள்ளது வரைவறிக்கை எத்தகைய சமூக சீர்கேடுகளை இது இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தப்பட செய்ய வேண்டியது என்ன ஜனநாயக விளிமியங்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கல்வி நிலையங்களில் முழுமுற்றாக ஆசிரியர் மாணவர் ஜனநாயக உரிமைகளை பறித்து நட்ட நடு ஆற்றில் நிறுத்தியுள்ளது கஸ்தூரிரங்கன் குழு கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழு முன்மொழிந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை வரைவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதை முழுமையாக நிராகரிப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விளிமியங்களை பாதுகாக்கக்கூடிய பலப்படுத்தக்கூடிய புதிய கல்வி முறையை காண போராட்டத்தை முன்னெடுப்போம்